ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமு நமையே அவியம் பரியுமித்தியம் கூட்டஸ்தமலம் லுவம் சேந்திரம ி மாமேவ சர்வூதிதேர்தான் ஸ்ரீகிருஷ்ணரிடத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் அர்ஜுனன் அக்ஷர உபாசகன் விஸ்வரூப உபாசகன் இந்த ரெண்டு பேர்ல இந்த ஆத்யாத்மிக அதாவது ஆன்மீக வாழ்க்கையினுடைய உயர்ந்த தத்துவத்தை அறிந்தவர்களுள் சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கான் பகவான் என்ன சொன்னார் இந்த துவைத பக்தி பண்ணுறத்தில் அதாவது பகவானும் நானும் வேறே அப்படிங்கிற எண்ணத்தோட பக்தி பண்ணுற விஷயத்தில் விஸ்வரூப உபாசனை பண்ணுறவன் தான் மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போனா அக்ஷர உபாசகனுடைய தன்மை என்ன அதை சொல்லணும் ஆக பகவான் டிப்ளமேட்டிக்காக பேசுகிற மாதிரியே நம்ம பார்க்கலாம் அதாவது எப்படின்னா ரெண்டும் அவசியம் இவன் சிறந்தவனா அவன் சிறந்தவனாங்கிறது அது அவரவர்களுடைய பக்குவத்தை பொறுத்த விஷயம் ஆனால் உண்மையிலேயே மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் அக்ஷர உபாசகன் அவ்வக்த உபாசகன்தான் ஏச்சாப்யரம் அவ்வக்தம் தேஷாம்கே யோகவித்தமாகங்கிற அந்த வரியம் மறக்கக்கூடாது ஆக பகவான் ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்டால் முதல்ல அதுக்கு பதில் சொல்லிவிடுறாரு விஸ்வரூப உபாசனை பண்ணுறவன் பெட்டர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிவிடுறார் ஆனால் நிற்குண உபாசனை பண்றவனுக்கு தான் மோக்ஷம் அக்ஷர உபாசனை நிர்குண உபாசனை எல்லாம் ஒன்றுதான் அது நேற்றுக்கே சொன்னேன் ஞான யோகம்னு சொல்லியிருக்கேன் ஸ்ரவண மரண நிபித்தியாசனம் பண்ணுறது தான் நிர்குண உபாசனை கிட்ட படித்து அந்த தத்துவத்தை புரிந்து சந்தேகத்தை போக்கி தியானம் பண்ணி அந்த ஞானத்தை பலப்படுத்துறது தான் இங்கே நெருகுண உபாசனைங்கிறத புரிஞ்சுக்கணும் அருவ வழிபாடுன்னு ஒன்று தனியாக இல்லை ஏன்னா அருவமாகவே நம்மளுடைய ஸ்வரூபம் அருவந்தான் அருவத்தை அருவம் எப்படி வழிபட முடியும் அருவம் என்பது ஒன்று தான் மெளனம் என்பது எப்படி பலவாக இருக்க முடியாதோ அதுபோன்று அருவம் அப்படிங்கிறது பலவாக இருக்க முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஆஹா ஆத்மாவனுடைய ஸ்வரூபமும் அரூபந்தான் இறைவனுடைய ஸ்வரூபமும் அரூபந்தான் ரெண்டு அரூபம்ங்கிறது கிடையாது எனவே ஆத்மாவும் இறைவனும் ஒன்று உருவமற்ற ஆத்ம தத்துவமும் உருவமற்ற ஈஸ்வர தத்துவமும் ஒன்றேங்கிறத அத்வைத சித்தாந்தத்துல ஆழமா உபதேசம் பண்ணுகிறோம் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்கிறார் பகவான் ஏ எவர்கள் தூ தூன்னா ஆனால் இந்த தூங்குறத முதல்ல போட்டுக்கணும் தூ ஆனால் ஏ எவர்கள் அக்ஷரம் அக்ஷரம்னா நக்ஷரம் அழியாத அனிர்தேஷ்யம் சொல்லால் விளக்கி சொல்ல முடியாது குறித்து காட்ட முடியாது இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இத்தகையவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே அப்படின்னு மாணிக்க வாசகர் இறைவனை பற்றி பாடியிருக்கிறார் திருவாச்சகத்தில் ஆக அநிர்தேஷ்யம் நிர்தேசியம்னு சொன்னால் சொற்களால் குறித்து காட்டி புரிய வைக்க முடியும் அனா குணம் குறி ஏதும் இல்லாதாய்னு பாரதியார் பாடுற மாதிரி ஆனால் அந்த மாதிரி சொல்றபோது நமக்கு ஒரு அர்த்தம் புரியும் அதை வச்சு தான் இறைவனை நாம் புரிஞ்சிக்க முடியும் ஆக தொடர்ந்து இந்த தத்துவத்தை அறிந்து அதையே சிந்தித்து கொண்டிருக்கிற பெரியோர்களிடம் முறையாக நாம் கேட்குற போது அந்த விஷயம் நமக்கு புரியும் ஆனால் சொற்களுக்கு அப்பாற்பட்ட அந்த பொருளை சொற்களை பயன்படுத்துகிற முறையில் விளங்க வைக்கிறது தான் சாஸ்திரத்தினுடைய நோக்கம் ஆஹா அநிர்தேஷியம் அவ்வியம் அது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதது வியக்தம்னா புலப்படுறது அவ்வக்தம்னா புலப்படாதது எதுக்கு புலப்படாததுன்னா மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் ஐந்து போல புலப்படாத விஷயம் அது ஆக எண்ணத்துக்கும் எண்ணுதற்கும் எட்டா எழிலாருனார் மாணிக்கவாச்சரர் அப்படி எண்ணங்களுக்கும் புலப்படாது ஆனால் அதை அடிப்படையாக கொண்டுதான் எல்லாம் செயல் புரிகிறது அதை நம்ம மறுக்க முடியாது அவ்வியம் அவ்வியம் என்றால் சர்வ பிரமாண அகோச்சரம் எந்த அறிவு கருவிக்கும் அது பொருளாக இல்லை இப்படி நாம் இந்த சொல்ல பயன்படுத்துவதன் மூலம் நம்மளை சிந்திக்க தூண்டுகிறது சாஸ்திரம் அந்த சிந்தனையின் மூலம் உண்மையை உணர்த்துகிறது நம்ம ஆழ்ந்த ஸ்ரத்தை பரிபூர்ண நம்பிக்கையோடு இந்த சொற்களினுடைய பொருளை ஆழ்ந்து சிந்தித்தால் இந்த உண்மை விளங்கும் என்பதில் சந்தேகம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்ற மாதிரி இறைவனிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணினா அந்த இறை தத்துவத்தை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும் பிரார்த்தனையோட படிக்கணும் வெறும் பிரார்த்தனையும் போராது வெறும் படிப்பும் போராது படிப்பும் பிரார்த்தனையும் இணைந்து செய்யும் பொழுது அந்த உண்மையை நாம உணர்ந்து கொள்ளலாம் பரியுபாசத்தை இடைவிடாமல் யார் இந்த தத்துவத்தை தியானம் பண்ணுகிறார்களோ அதாவது வேதங்களில் உபனிஷத்துக்கள்ல சொல்லக்கூடிய அந்த மெய்ப்பொருளை சொற்களுக்கும் மனதிற்கும் புலப்படாத அந்த மெய்ப்பொருளை பரியுபாசத்தை அந்த ஆடலையே போறேன் அடுத்த லைன் என்ன சொல்லுகிறது சர்வத்ரகம் எங்கும் நீக்கமர நிறைந்த அப்படின்னு சொல்லுகிறார் இதெல்லாம் வந்து நிர்குணம் அதாவது அக்ஷரம் அவ்யக்தம் அர்ஜுனன் கேட்டானே அந்த பரமார்த்த மெய்ப்பொருள் தத்துவம் வடிவங்களையெல்லாம் கடந்த தூய உணர்வு தத்துவத்தை தான் இந்த சொற்களால குறிப்பிடுகிறார் भगवान தொடர்ந்து நாளைக்கு இத சிந்திப்பதற்கு பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை செய்வோம் ஏத்ஷரமிரேஷ்யம் அவ்வியம் பரியுபாசத்தை சர்வத் கிந்தியஞ்ச கூட்டஸ்தலம் துவம் சந்நியம்